السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرجيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سروري أنفسنا ومن سيئة عمارنا ما يهدي الله فلا مضيلا لا وما يهديل فلا هاديلا واشرد أن لا إله إلا الله واختغلا شريكلا واشرد أن محمد عبد الله ورسوله அல்லாஹு அலமது வரலாறு ரசூல்லுடைய வரலாறு தொடர்பா பார்த்துட்டு இருக்கோம் கடந்த அமர்வுல ரசுல்லா சொல்லம் எவ்வளவு ஒரு முக்கியமான தருணம் இஸ்லாத்துடைய விஷயத்துல மிக முக்கியமான தருணமாகிய அந்த அரசர்களுக்கு லெட்டர் போட்டது நம்ம போன அமர்வு பார்த்தோம் நஜாசியா இருக்கட்டும் அதே போல ரோம தேசத்து இருக்கட்டும் அதே போல கிசுரா மன்னர் கிசுரா அதே போல மிஸ் அலெக்சாண்ட்ரியா அதோடைய மன்னர் ஆகிய வந்து ரசூல்லா இஸ்லா கடிதம் போட்டாங்க காரணமாக இருக்கிறீங்க அதுடைய பாவமும் உங்களுக்கு தான் வரும் அப்படிங்கறத நபிசுல்லா லெட்டர் போட்டத பார்த்தோம் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நபிசுல்லா அலுவலம் இதய தூதர் அப்படிங்கறத அவங்களுமே விலங்கிதான் வச்சிருந்தாங்க வாய்ப்பு கிடைச்சா கால கழுவேன் தூதர் அப்படிங்கறத குறைசிகளுமே விளங்கிதான் வச்சிருந்தாங்க அப்ப அதுவும் குறிப்பாக இந்த லெட்டர் போடுறது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு எதிரிகளுக்கு சந்தோஷம் பட்டு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு நம்ம தாயிஃப்ல அந்த கிஸ்ரா அனுப்பி வச்ச அந்த ரெண்டு நபர்களை வந்து தாயிஃப் நகர்ல பார்த்தும் போது இவங்க வைக்க குடாத கை வச்சிட்டாங்க அப்படிங்கறத தாயிப் வாசிகள் பேசி கொண்டதையும் அப்ப இது ஒரு இலை தூதர மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு சாதாரண ஒரு நபர் இப்ப இங்க ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு நபர் உலகத்துல இருக்கக்கூடிய சூப்பர் பவர் அந்த நேரத்துல இருக்கக்கூடிய சூப்பர் பவர் இந்த நாடுதான் இன்னைக்கு எப்படி சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் சைனாவையும் சொல்லலாமோ அது போல அந்த நேரத்துல அமெரிக்கா அந்த நேரத்துல உலகத்துல மிகப்பெரிய சூப்பர் பவர் இது நாளா தான் இருந்துச்சு இந்த நாளுக்கும் ஒரு மனிதர் போடுறாருன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு இருக்க முடியாது அவரு யாருக்கும் அஞ்சாம அல்லாவுடைய கட்டளையின்படி அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் போட முடிய கட்டை ஏன்னா சாதாரண ஒரு விஷயமும் இல்ல அவங்களும் கைது பண்றதுக்கு ஆள் அனுப்புனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்ப இறை தூதரால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் இவர் ஒரு இறை தூதர் தான் அப்படிங்கறதுக்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கு அதையும் நாம இங்க கருத்துல இங்க நம்ம வரலாற்றுல அடுத்து பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் பார்க்கணும் ஏன்னா இப்ப பின்னாடி வரக்கூடிய வரலாறு முழுவதுமே இந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக்க மையப்படுத்திதான் இருக்கும் ஜாகரியாவுடைய காலத்துல நபித்துவம் வருவதற்கு முன்னதாக ஒரு மனிதர் இவர் வந்து வனுஅதரமை இந்த கோத்தரத்தை சார்ந்த நம்பர் இந்த பனு ஹதரமி கோத்தரத்தார்கள் இந்த பனு பக்கர் அப்படிங்கிற கோத்திரத்தாரோட ஒப்பந்தம் அவங்களோட நண்பர்கள் நண்பர்கள் கோத்தரம் ஒரு கோத்திரம் என்னுடைய ஒப்பந்ததாரர்கள் என்னுடைய நண்பர்கள் கோத்தரன்னு ஒரு குரூப் இருக்கும் இன்னொரு கோத்திரம் அவங்க அவங்க நண்பர்கள் கோத்தரம் அந்த ஒரு குரூப் இருக்கும் அப்ப இந்த பனு அதரமி பனுபக்கர் கோத்திரத்தோட ஒப்பந்தப்பட்ட நபர்கள் சகோதரத்துவ கோத்தரம் பெண்ணாச்சு அந்த பனு அதரமி அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் ஹிஜாஸ் பகுதியில பயண நிமித்தமாக போறாரு இந்த பயணம் போயிட்டு இருக்கும் போது குசா அந்த கோத்திரத்தை சார்ந்த மக்கள் இருக்க அதிகமா இருக்கக்கூடிய அவருக்கு ரீச் ஆன பிறகு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க இவரை கொண்டுறாங்க கொண்டுட்டு இவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் திருநயவும் செஞ்சாங்க இதெல்லாம் எப்ப நபித்துவம் வருவதற்கு முன்னேதாங்க ஜாகிலியாவுடைய காலத்துல அப்ப திரும்ப இந்த பனுபக்கர் கோத்திரத்தார்கள் என்ன பண்றாங்க ஒருத்தர கொ நினைத்துக்கூடிய கோத்திரத்தில் இது ஒண்ணு இந்த கோத்திரத்திலிருந்து மூன்று நபர்களை இந்த குசா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கொண்டுட்டாங்க அங்க பொதுவாவே இந்த பனு அஸ்வத் அத்துவலி கோத்திரத்தாரர்களுக்கு வந்து நாங்க அவங்க மத்தியிலேயே இந்த கோத்திரம்தான் பெரிய ஒரு கோத்தரம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு எந்த சொன்னா இப்ப பொதுவா ஒரு நபரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ரத்த ஈட்டு தொகை பிணைய தொகை அது அந்த அளவு எப்பயுமே நார்மலா ஒரு மனுஷனை கொண்டாங்க சொன்னா அதை விட ரெண்டு மனசு இந்த கோத்திரத்தார நபர் ஒரு நபரை கொண்டுட்டாங்கன்னா வாங்குவாங்க அந்தளவு அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒரு பெரிய கோத்தரம் அப்படின்னு அந்த அய்யாமல் ஜாகிலியால அந்த அறியாமை காலத்துல அவங்களுக்கு மத்தியில் அந்த ஒரு வழக்கம் இருந்துச்சு அப்ப என்னாவது இப்ப இது ஒரு ஒரு புறம் இருக்குது இந்த வரலாறு ஜாகிலியாவுக்கு ஜாகிலியாவுடைய காலத்தில் நடந்தது இஸ்லாமியெல்லாம் வந்த பிறகு குறிப்பா இந்த உதைவியா உடன்படிக்கை நேரத்தில் குறைசிகள் கூட இந்த பனுபக்கர் கோத்திரத்தார்கள் சேர்ந்துடுறாங்க நபிசுல்லா சொல்லும் கூட இந்த புசா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்துடுறாங்க குசா கோத்திரத்துல பெரும்பான்மையான நபர்கள் முஷ்ரிகா தான் இருந்தாங்க ஆனா நபிசல்ல அவங்க வந்து விசுவாசமாக இருந்தாங்க எந்த அளவு விசுவாசமா இருக்க முடியுமோ ஒப்பந்தத்தை மீறாம இருக்க முடியுமோ அந்த அளவு தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திட்டு தான் இருந்தாங்க இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த பனுபக்கர் எப்பவோ நடந்தது அந்த அறியாமை காலத்துல நபித்துவத்துக்கு முன்னாடி நடந்தது இது கிட்டத்தட்ட நபித்துவம் கிடைச்சு இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு இந்த நிகழ்வுகள் நடந்துக்கிறது இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த குசா நபர்கள் எங்கள்ல மூணு பேர்த்த கொண்டாங்களே இந்த பனுபக்கர் கோத்திரத்தை சார்ந்த இவங்க மூணு பேர்த்த கொண்டாங்களே அந்த மூணு பேர்த்துக்கு நாங்க ரிவஞ்சு எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனுபக்கர் கோத்திரத்தார்கள் வந்து அவங்க உறுதியா இருந்தாங்க என்னைக்கா இருந்தாலும் குசா கோத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு நம்ம வந்து ரிவஞ்சு கொடுத்தாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள காலம் காலமாக இருந்துட்டே இருந்துச்சு அப்ப இந்த முவாமியா பின் நௌஃபல் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் யாருன்னு சொன்னா இந்த பனுபக்கர் கோத்தரத்துல குறிப்பா இந்த பனு அஸ்வத் அத்துவலி கோத்தரத்துல தலைவர்கள் ஒரே ஒரு தலைவர் கிடையாது அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலையும் உட்பிரிவுகள் இருக்கும் அதுக்குள்ள சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கும் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து முக்கிய தலைவர்களா இருப்பாங்க ஒன்னாவது லீடர் அந்த கோத்தரத்துல ஒரு முக்கியமான தலைவர் இவரும் இவர் என்ன பண்ண இந்த குசா தாக்க ஆரம்பிக்கிறார் அதுவும் இன்னொரு அறிவிப்புல வருது பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் கண்ணுக்கு பட்டவங்க எல்லாம் தாக்க ஆரம்பிச்சிடறாரு அதுவும் சாதாரண ஒரு இடத்துல கிடையாது ஹரமுடைய எல்லை ஹரமுக்கு எல்லை அப்படின்னு ஒரு கல் வச்சிருப்பாங்க அப்ப அந்த அரமுடைய எல்லைக்கு வெளிப்புறத்திலையும் மேலும் வந்து அவங்க ஓடிடுறாங்க ஹரமுக்குள்ள போனா இவங்க தாக்க மாட்டாங்க பொதுவாகவே அரவுகள் மத்தியில என்ன ஒரு வழக்கம் இருந்துச்சு ஹரம் எல்லைக்குள்ள வந்துட்டா அவங்க வந்து எக்காரணத்தை கொண்டு தாக்க மாட்டாங்க அவங்க எவ்வளவு பெரு எதிரியா இருந்தாலும் அவங்க அந்த நடைமுறையும் அதே போல அந்த புனித மாதமாக அவங்க கருதி கொண்டிருந்த அந்த நாலு மாதத்துல நாலு மாதத்திலையும் என்ன ஆனாலும் அவங்க தாக்க மாட்டாங்க இப்ப ஹரம் எல்லைக்குள்ள போனா நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த குசா மக்கள் உள்ள போயிடுறாங்க இருந்தாலும் உடல்ல இருந்தாலும் துரத்தி துரத்தி இந்த முவாவியா பின் நௌ அப்படிங்கிற ஒரு தாக்கி கொண்டே தான் இருக்கிறாரு இந்த கோத்தரத்தை சார் யாருக்கர் கோத்தரத்தை சார்ந்தவர்களும் இவரை பின்பற்றக்கூடிய பின்தொடர்ந்து போன கொஞ்சம் எவ்வளவு வார்னிங் கொடுத்தாலும் இவருக்கு தாக்கிட்டே தான் இருக்கிறார் அப்ப எல்லாரும் ஓடுறாங்க ஓடி காபத்துலாக்கு அருகிலயுமே போயிட்டாங்க போன பிறகும் இவங்க மக்கள் வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்க பயந்துக்கோ இறைவனை பயந்துக்கோ நீ ஹரம் எல்லைக்குள்ள அரபுகள் செய்யாத ஒரு விஷயத்த எச்சரிக்கை செய்ய வந்து கேட்கறதா இல்ல அப்ப இவர் திரும்ப என்ன பதில் சொல்றாரு இன்னைக்கு இறைவன்லாம் எவனுமே அப்படின்னு சொல்லி தான் செய்யக்கூடிய செயலுக்கு இவர் ஜஸ்டிஃபை பண்றாரு அவங்க கூட இருக்க மக்களும் பின்வாங்கிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக சரி காண விதத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்தொடர்ந்து வந்த மக்களை வச்சுக்கிட்டு இவர் மக்களை அடிச்சுட்டே போறாரு குசா மக்களை கொன்று கொண்டே போறாரு அப்ப ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது குசா மக்கள் என்ன பண்றாங்க மக்கால மக்காவில உதயல் பின் அல் குசாயி இவருடைய வீடு இவரும் வந்து குசா குளத்தை சார்ந்த ஒரு நபர் தான் இவரு ஆனா மக்காக்குள்ள இருந்தார் ஹரமுடைய எல்லையில வாழ்ந்துட்டு இருந்தார் ஹரமுடைய எல்லைக்குள்ள எல்லா குசா மக்களும் இந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க பாதுகாப்பு தேடிக்கிறாங்க அப்ப இவன் இந்த முவியா பின் நவுல் வந்துட்டு ஆல்ரெடி பல நபரை கொண்டுட்டு ஹரமுடைய எல்லைக்குள்ளயும் வந்து பல நபர்களை குழந்தைகள்னு பார்க்காம பெண்கள் பார்க்காம சரமாரியாக கொண்டு அப்ப என்ன சொன்னா இவங்க முதல் வீட்டுக்குள்ள போன பிறகு நடந்து கொண்டே இருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்கிற குசாயி இவரும் வந்து குசா கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் இவர் என்ன பண்றாரு இவங்க எல்லாமே முஷரிக்கா என்னாவது இவர் வந்து நபிச்சில்லாத்துல போறாரு ஏன்னா இவங்க ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க அதாவது குறைசிகள் கூட பனுபக்கரும் ஒப்பந்த ஒவ்வொருத்தர் சாராரோட கூட இருக்கக்கூடிய கோத்திரத்தார்களும் எந்த கோத்தரத்தாரையும் தாக்க கூடாது அப்படிங்கறத ஒப்பந்தத்துடைய சாராம் சாதனை வரலாற்றுல பார்த்தோம் இப்ப இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நபிசிலாவச இந்த குசாஹோத்திரத்தை சார்ந்த அமர் பின் சலமல் குசாயி இவர் வந்து நபிசுலாச போயி மதினா போய் நபிசுல்ல தங்களுடைய படிக்கிறார் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதாக படிக்கிறார் நமக்கு தெளிவாகவே தெரியும் அந்த காலத்துல மீடியாவே கவிதைதான் இன்னைக்கு எப்படி சோசியல் மீடியா மீடியாவும் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி டிவி மீடியாவா இருந்துச்சோ அதுக்கு முன்னாடி எப்படி ரேடியோ மீடியாவா இருந்துச்சோ அதுக்கு முன்னாடி எப்படி பேப்பர் மீடியாவா இருந்துச்சோ அது மாதிரி அந்த டைம்ல மீடியா மீடியாவே கவிதை தான் எல்லாமே கவிதையால தான் வரலாறு கூட இன்னைக்கும் ஏதாவது வரலாற்று புத்தகத்தை எடுத்து நம்ம புரட்டி பார்த்தோம் அது கவிதை இல்லாமல் இருக்காரு கவிதையா கவிதையோட தான் இருக்கும் இப்ப கவிதை அவங்களோட கலந்த அப்ப இவர் வந்து கவிதையா பாடுறாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முழுமையாக அங்க வந்து நபிசுல்ல சொல்லி காட்டுறாரு நபிசுல்லா சுலம் எதுவுமே பேசுற அதிகமா எதுவுமே பேசுற நபிசுல்லா சுலம் நுசரத்தையா அம்ரி ஒரே வார்த்தை நுசரத்தை உங்களுக்கு உதவி செய்யப்படும் அவ்வளவுதான் நடக்கும் நியாயம் கிடைக்கவே கிடைக்காது நபிசில்லாசலம் ஒப்பந்தத்தை மீறினாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அநியாயமான மக்களை அது மரமுடைய எல்லைக்குள்ள வச்சு கொண்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நிசரத்தை உங்களுக்கு உதவி செய்யப்படும் நீங்க போலாம் அப்படின்ட்டாங்க அப்ப நபிசுல்ல என்ன பண்றாங்க இந்த ஒப்பந்த மீறலை நபிசுல்லால கடுமையான முறையில் அவங்க எடுத்துட்டு அதுவும் குறிப்பாக சொல்லி காட்டுறாரு இந்த பனுபக்ர கோத்திரத்தை சார்ந்த நபர்கள் எல்லாருமே சேர்ந்து குசா மக்களை தாக்கலனாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதை அவர்கள் வந்து தாக்கினாலும் அது ஒப்பந்த மீறலாகத்தான் நபிசுல்லால கருதுனாங்க அப்படின்னு இப்படி இன்ஷா கிராம தொழிலாளி அவருடைய வரலாற்று பகுதியில் குறிப்பிட்டார் ஏன்னா இவங்க நினைச்சிருந்தா அவங்க எல்லா மீறி போறவங்களும் தடுத்து தடுக்காம இவங்க சொல்றாங்க இவரு அப்பையும் கேட்காம ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறினாலும் நபிசுலா அந்த ஒப்பந்த மீறலை கருத்தில் கொண்டு என்ன பண்றாங்க மக்காவை மக்காவுக்கு போறாங்க மக்காவிற்கு அவர்களை தாக்குவதற்காக ஆயத்தம் நபிசுலாஸ்லாம் அதுவும் வந்து சீக்கிரட்டா மறைமுகமாக தாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நபிசுல்லம் ஏற்பாடுகள்லாம் செய்யறாங்க நபிசுலாஸ்லம் அதே போல துவா செய்யறாங்க இந்த நாம தாக்கப்போறமே மக்காவை யாரெல்லாம் இத வந்து மறைவாகவே வச்சிரு அவர்களுடைய கண்களுக்கு வந்து எங்களை பார்க்காத மாதிரி செஞ்சிரு அப்படின்னு நபிசுல்ல துவா செய்றாங்க அதே போல நபிசுல்லம் மக்காவுடைய வெளிப்புறம் செல்ற வரைக்கும் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமதான் இருக்கு தாக்க வருவாங்க அப்படின்னு அவங்க கணிச்சிருந்தாலும் அவங்க வருவதை பத்தி எந்த தகவலுமே மக்காவாசிகளுக்கு தெரியாம அல்ல ஆக்கிட்டான் அந்த துவாவின் பிரகாரம் இப்ப என்ன சொன்னா நபிசுல்லம் போருக்காக மக்காவை நோக்கி போருக்காக ஆயத்தமான என்ன பண்றாங்க எதாச்சியாக அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் தெரியாதப்ப நபிசுல்லம் வீட்டுக்கு போறாங்க சித்திக்கிறான்னு அதாவது அன்னை ஆயிஷாரதி அவங்களுடைய மக வீட்டுக்கு போறாங்க போகும்போது அன்னை ஆயிஷார என்ன பண்றாங்க பிரத்யேகமாக நபிசுல்லாஸ்லம் போருக்கு போகும்போது ஒரு உணவு தயாரிப்பாங்க தயாரிச்சு கொடுப்பாங்க பொதுவாகவே இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி சூழல் கிடையாது போர்ல போய் சாப்பாடு சாப்பிடற மாதிரி போய் உட்கார வச்சு சாப்பிட்டு எந்த மாதிரி இருக்கும் நடக்கக்கூடிய சாம்பாரோ ரசமோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க வீணா போகாத பொருட்கள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பண்ணு பிரெட் வீணா போகாத ஜாமு ரொம்ப நாள் தாக்குப்பிடிக்கிற மாதிரிதான் எடுத்துட்டு போவாங்க இன்னைக்குமே நடைமுறை அதுதான் ஏன்னா ரொம்ப எப்ப திரும்ப வருவாங்கன்னு தெரியாது அப்ப நம்பி பிரத்யேகமாக அந்த நேரத்தில் அந்த உணவு ஆயுஷாரி இல்லானா போருக்காக தயாரிக்க கூடிய அந்த உணவாக தயாரிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு சித்தி இல்லானோ ஆயுஷாரி இல்லானாட்ட சொந்த மகள் மகள்கிட்ட கேக்குறாங்க நபிசுல்லம் வந்து போருக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களா யாரு கூட அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஆயிஷாரதி இல்லானா சொல்றாங்க எனக்கு தெரியாது அப்படின் இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் யாரு கூட போரிட போறாங்க ரோமர்கள் கூடவா அவங்க கூடவா இவங்க கூடவா அப்படின்னு இவங்க ஒவ்வொரு ஆப்சனா கொடுத்து கேட்கிறாங்க அப்பையும் ஆயுஷா இல்லா சொல்லல இப்ப நபிசுல்ல செல்புக்கு சித்திக்கலான்னு போறாங்க போன பிறகு அவர் சித்திக்கிறது இல்லான்னு நபிசுல்லா விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி நடந்தது நாம வந்து மக்காவை சீக்கிரா தாக்க போறோம் அப்படிங்கறது நபிசுல்ல செல்வம் அவங்களுடைய பிளான வந்து அவத்திக்க இல்லான் சொல்லுவாங்க அப்ப பொதுவாகவே நபிசுல்லாக்கும் சித்திக்கள் இருக்கக்கூடிய உணவு நமக்கு தெரியும் அனைத்து விஷயங்களும் சொல்றாங்க இப்ப அபு சூப்பியான் ஒருவேளை வருவாரு பாருங்க அப்படின்னு கெஸ்ட் பண்றாங்க ஏன்னா ஒப்பந்தம் மீறப்பட்டிருச்சு அபுசுஃபியான் வந்து நம்மள்ட வந்து திரும்ப ஒப்பந்தத்தை வந்து நம்ம புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வருவாங்க பின்னாடி பார்ப்போம் கெஸ்ட் பண்ண மாதிரி அபுசுஃபியான் வராது அப்ப இந்த பனு பக்கர் இங்க நம்ம திரும்ப கருத்துல கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பனுபக்கருக்கு வந்து குறைசிகள் உதவி செய்யலையா அப்படின்னு நம்ம என்ன நினைச்சோம் கண்டிப்பா உதவி செஞ்சாங்க அவங்க வந்து குரைஷிகள் அறம் எல்லைக்குள்ள வந்தப்பவும் ஆயுதம் கொடுத்தும் உதவுனாங்க மேலும் சிலர் வந்து இரவு நேரத்துல குறைசிகள் வந்து இரவு நேரத்தில் தாக்கினா யாருக்கு தெரிய போகுது எங்கயோ எத்தனையோ மைல் தூரத்துல மதினாளா இருக்கிறாங்க அவருக்கு தெரியவா போதும் அது இரவுல யாருனா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து பண பக்கத்து கூட சேர்ந்து குசா மக்களை இவர்களும் தாக்கணும் ஆனா நபிசுல்லா அரசுக்கு உதய்பியா உடன்படிக்கை நடந்துச்சு அதுல இருந்து பதினேழு அல்லது பதினெட்டு மாதங்கள்ல நடக்குது உதய்பியா உடன்படிக்கை நமக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே பத்து வருடம் ஆனா இது நடந்தது வெறும் அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு வெறும் பதினேழு அல்லது பதினெட்டு மாதங்களே நடந்திருக்கு இந்த குசா மக்களை தாக்குனது இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அபு சுஃபியான் அதே மாதிரி நம்ம எப்படியாக நிலைமை மோசமாயிரும் முஸ்லீம்கள் வந்து நம்மளை தாக்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபு என்ன பண்றாரு அபு சஃபியான் பாக்குறதுக்காக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு அப்ப அப்ப என்ன பண்றாரு இந்த உதயல் பின் வரக்கா இவரை நம்ம ஒரு பார்த்தோம் இவர் யாரு இந்த குசா மக்கள் அடைஞ்சாங்களே ஒரு வீட்டில போய் ஒதுங்கினாங்களே அவரு அவரு அவரை பார்த்து நீங்க வந்து எங்க வந்து போயிட்டு அவர் போயிட்டு அப்பதான் அவர் எங்க போயிட்டு வர மதினா போயிட்டு வர விஷயத்தான் சொல்லிட்டு எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இவரு மனுப்புறார் நான் எங்கேயும் போல இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய குசாக மக்களை இவரு ஹரமுறைகளுக்குள்ள இருக்கிறாங்க குசாக மக்கள் வெளியில இருக்கிறாங்க இவரு நான் குசாக பார்த்துட்டு ஒரு வேலையா பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை மறைக்கிறார் மறைச்ச இவருக்கு வந்து நம்பறதுக்கு அவசியானது அவர் தயாராக வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாரு ஒட்டகம் யாரு புதைப்பின் வரக்கா அவருடைய ஒட்டகம் அந்த ஒட்டகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் என்ன பண்றாரு அந்த ஒட்டகத்துடைய கழிவு சாணம் இருக்குல்ல அதை எடுத்து கிரஷ் பண்ணி பார்க்கிறாரு அமைக்கி பார்க்கிறாரு நம்ம அமைக்கி பார்க்கும் போது அந்த பேரிச்சம்பள கொட்டை பேருச்சம்பளம் மதினாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பேருச்சம்பழ கொட்டையை அரைச்சு ஒட்டகங்களுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கும் அப்ப என்ன இத அவரு எடுத்து பார்த்துட்டு இந்த ஒட்டகம் மதினாவிலிருந்து சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இதை பார்த்த உடனே இதை புதைப்பின் வரக்காகவும் பார்த்துட்டு இருக்காரு ஓகே கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு புதைப்பின் வரக்காகவும் புரிஞ்சிடுச்சு நம்ம மதினாக்கு போயிட்டு வந்ததை கண்டுபிடிச்சிட்டாரு அபு சூப்பியானு சொல்லிட்டு நம்ம உள்ளத சொல்லும் அப்படின்னு ஆமா நான் மதினாவுக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி அபுசுக்கா அபுசுஃபியா உடனே காலம் தாழ்த்தாமி போய் ஒப்பந்தத்தை வந்து புதுப்பிக்க சொல்லுவோம் இந்த ஒப்பந்தத்தை நம்ம மீறிட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஏதாவது பண்ணுவோம் சொல்லிட்டு கிளம்புறாரு ஒப்பந்தத்தை புதுப்பிக்க போலாரு போயிட்டு என்ன பண்றாரு மதினாக்கு போயிட்டு உம்மு ஹபிபா ரதி அல்லா யாரும் அந்த தாயார் உம்மு ஹபிபா ரதி இல்லானுகா இவர் நபிசுலாசுடைய மனைவி இவர் யாரு இவங்க இந்த இந்த பெண்மணி யாரு அபு சூஃபியானுடைய மகள் சொந்த மகள் இவங்க வீட்டுக்கு போறாங்க நபிசுலாச மனைவிய வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கறது தெரியும் இவருங்க என்ன பண்றாங்க அவங்க மக வீட்டுக்கு போறாங்க போய் அங்க அவர் உட்கார போறாரு உட்கார போற இடத்துல ஒரு மேட்டு இருக்கு இப்ப நம்ம போறோம் ஒரு வீட்டுக்கு போறோம் ஒரு மேட்டு இருக்கு மேட்டு அது உட்கார மேட்டு இல்ல ஒரு சேருன்னு வச்சுக்கோம் சேர்ல போய் உட்கார போறோம் அதுக்கு சொல்லாட்டுறது அமரக்கூடிய ஒரு மேட்டு நீங்க நஜீசு குஃபார் நீங்க நஜீசு முஷரிக்கு நீங்க உட்கார்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு நபியை நேசிப்பது எந்த அளவு சொந்த தந்தையாக இருந்தாலும் அல்லாஹ் குரான் சொல்றான் நீங்க அல்லாவையும் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதையும் நீங்க மத்ததெல்லாத்தையும் விட அதிகமாக நேசிச்சீங்க சொன்னா உங்களுக்கு வேதனை வருவதையும் நீங்க எதிர்பார்த்திருங்க அப்படின்னு நல்லா சொல்றோம் சகாபாக்கள் எல்லாத்தையும் விட சொந்த தாய் தந்தை தன்னையும் விட உமர் முறை யாரும் எனக்கு அப்புறம் நேசிக்கிறேன் உங்களையும் விட அதாவது யாரு நம்மையும் விட நபிசுலாசன் நாம் அதிகமாக நேசிக்காத வரை நம்மளுடைய ஈமான் வந்து பரிபூர்ணமாகாது அப்படின்னு நபிசுலாசன் சொல்லி காட்டிருக்கலாம் சொந்த தந்தையாக இருந்தாலும் சரி நீ நீ குபார் நீ இந்த நீ நபிசுல்ல அமரக்கூடிய அபு சூப்பியான் வந்து வந்ததுக்கு அப்புறம் என்னமா ஆயிருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு உடனே என்ன பண்றாரு நபிசுல்ல போய் இந்த மாதிரி சொல்றாரு நபிசுல்ல இந்த ஒப்பந்தத்தை நம்ம திரும்ப ரினியூ பண்ணிக்கலாம் புதுப்பிச்சுக்கலாம் நபிசுலாவசம் எதுவுமே தெரிஞ்சுக்காத மாதிரி ஏன் என்னாச்சு ஏன் வந்து எதுவும் ஆயிருச்சா கிளம்பிடுறம் அபுசுல கண்ட்ரிபியூ பண்றதே விரும்பல ஒன்னும் இல்ல அப்படின்னா கிளம்பி போயிடறாங்க அபுசுஃபியான் என்ன பண்றாரு திரும்ப சித்திக்கிறது ஆட்ட போறாங்க அவங்கள்ட்ட போய் எனக்காக நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க சிபாரிசு பண்ணுங்க இந்த மாதிரி ஒப்பந்தத்தை திரும்ப நம்ம ரெனியூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவபக்க சித்திகளானு மறுத்துட்டாங்க எப்படி நம்பி ஆலோசனை முடிவு ஒரு விஷயத்துல நான் எப்படி திரும்ப பேச முடியும் அப்படின்னு மறுத்துறாங்க திரும்ப யார்கிட்ட போறாங்க உமர்ரது இல்லாட்ட போறாங்க உமர் ரில்லான் போன பிறகு உமரது இல்லானு உனக்கு நான் சிபாரிசு பண்ணணுமா வல்லாடி அல்லாஹின் மீது சத்தியமாக என்ற ஒரு குச்சிதான் இருந்துனாலும் அந்த குச்சியை வச்சே நான் உங்க போர் செய்வேன் நான் உனக்கு வந்து சிபாரிசு பண்ணணுமா உங்க ஒப்பந்தத்தை நீங்க மீறினதுக்கு நான் வந்து ஒப்பந்தத்தை திரும்ப ரினியூ பண்ணு நான் உனக்காக வந்து சிபாரிசு பண்ணுமா போன்னு கடுமையான முறையில் திட்டி அமைச்சர் திரும்ப அபிசுஃபியான் என்ன பண்றாரு அலிரதில்லான் போறாங்க அலிரதில்லானுடைய வீட்டுக்கே போறாங்க வீட்டுக்கு போயிட்டு நீ எனக்காக சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல அலிரதில்லான்னு சொல்லிடுறாங்க சொல்றாங்க நபிசில அரசு முடிவெடுத்த ஒரு விஷயத்துல நாங்க மாற்றுக்கிறது தெரிவிக்கிறதா அப்படின்னு சொல்லிடுறாங்க அபிசுப்யானுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பாத்திமாரதில்லான அங்க வீட்டில் இருக்கிறாங்க அங்க சின்ன குழந்த நமக்குள்ள ஏதாவது ஒரு அமைதியை வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு பாத்திமா ரீட்ட கேக்குறாங்க இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அபு சுபியான் குறைசிகளுக்கு மத்தியில தலைவர் அவர் இதுவரைக்கும் நடந்த போர்கள் எல்லாத்தையும் தலைமை தாங்கி வந்தவர்கள் ஒருவர் அவருடைய சூழ்நிலை பாருங்க அவருடைய எந்த அளவு மோசமாயிருச்சு சின்ன பிள்ளைய வச்சா எனக்கு வந்து அதை பண்ணி கொடு அமைதியை ஏற்படுத்தி கொடுன்னு கெஞ்சுறாரு அப்ப ஃபாத்திமா ரதிகல்லானா சொல்றாங்க இவர் வந்து ரொம்ப சிறுவரா இருக்கிறாரு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் இந்த சிறுவரை வச்சு எதுவும் நடக்காது அப்படின்னு பாத்திமா ரவி இல்லாவும் சொல்லிடுறாங்க அப்ப திரும்ப அலி ரதிலானிட்ட இவர் கேட்கிறாரு நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு நான் என்னதான் பண்றது ஏதாவது கூடு கேக்குற அப்ப அழி ரதில்லான்னு சொல்றாங்க கினானா கோத்திரத்தையுடைய தலைவராக இருக்க மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல போயி நீங்க போயி அறிவிப்பு செய்யுங்க பொதுவாக ஒரு அறிவிப்பு செய்யுங்க இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில அமைதி நிலவணும் அப்படின்னு அறிவிப்பு செய்யுங்க சொல்றாரு அதுக்கு அபுசுஃபேன் கேட்கிறாரு இது எதாவது பயனளிக்குமா இப்படி செஞ்சா எதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது யூஸ் இல்ல இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்ற அலி அல்லானு என்ன அவங்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா இவர் இருந்தா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காரு அலி அல்லான கேக்குறாரு பாத்திமாதேவ் அல்லாட்ட கேட்கறாங்க பாத்திமாதேவ்லானு கூட இல்லாம அடுத்த பிடி இறங்கி போய் சின்ன பிள்ளைய வச்சா ஏதாவது செஞ்சு கொடுன்னு இருக்காரு இவர் எப்படியா போனா போதும் அப்படின்னு இந்த ஆலோசனை சொல்லி அமிச்சர்றாங்க பிசுரா சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க மாத்தி பேச முடியாது இருந்தாலும் சரி அதாவது வந்ததுக்கு ஆலோசனை கொடுத்து கேக்குறாரு அப்படின்னு கேட்கவும் இத சொல்லி அமைச்சிடறாங்க சொன்னப்ப என்ன பண்ணிடுறாரு அங்கு மஜித் நபிக்கிட்ட போய் மக்கள் கூடியிருக்க கூடிய அந்த இடத்துல போய் இவர் என்ன பண்றாரு அறிவிப்பு செய்யறாரு அங்க இன்னி அஜர்த்து பைனாஸ் அதாவது இன்னைக்கு மக்கள் மத்தியில பாதுகாப்பு நிலவணும் அப்படின்னு கத்தி கத்தி கத்தி சொல்லிட்டு போயிடுறாரு இதுதான் இது ஒன்னுதான் அவரால் செஞ்ச முடி செய்ய முடிஞ்சது இத சொல்லிட்டு திரும்ப மக்காவுக்கு போயிருக்க மக்காவுக்கு போன பிறகு அங்கு குறைசிகள் காத்து நடந்து என்ன நடந்துச்சு அடுத்த அவுபக்கிட்ட போனேன் அவர் ரொம்ப சாப்டா ஆண்டில் பண்ணாரு அடுத்து உமர்ல போனேன் அவரை விட என்ன அதிகமாக எதிரியா கருதுகிற யாரும் கிடையாது அந்த என்ன ரொம்ப எதிரியா ரொம்ப ஹார்டா நடந்துகிட்டாரு அடுத்த அளிர் அலிலான்ட்ட போனேன் அவர் ரொம்ப சாப்டா ரொம்ப நளினமாக நடந்து கொண்டாரு அவர் வந்து ஒரு ஆலோசனை சொன்னாரு அந்த மாதிரி மக்கள் மத்தியில் போய் அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானும் செஞ்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பிறகு அங்க இருக்கக்கூடிய குறைசிகள் எல்லாம் உனக்கு நாசம் உண்டாவதாக அந்த அலிரல்லான அவர் உன்னை வச்சு விளையாடி இருக்கிறாரு நீயும் வந்து அதை செஞ்சுட்டு வந்துட்டு இதை வந்து சொல்லிட்டு இருக்கிற பாரு அப்படின்னு மக்கள் அவரை ஏச ஆரம்பிக்கிறாங்க அபிசுஃபியானை அவங்க வந்து மக்கள் ஏச ஆரம்பிக்கிறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னு இந்த நிகழ்வை பத்தி அசுஹேலி ராமத்துள்ள இந்த பாதுகாப்பு அதாவது பாதுகாப்பு கேட்டு வந்தார் இந்த பாதுகாப்பை பத்தி குறிப்பிடும்போது இங்க இவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கருத்து என்னன்னு சொன்னா இமாமா சுஹேலி பாதுகாப்பு அப்படிங்கிறது குறிப்பாக ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது சின்ன குழுக்கோ குழுக்களுக்கோ கொடுக்க முடியும் அதுவும் வந்து அவங்க ஒப்பந்தத்தை மீறாதப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கு ஆனா வந்து இவர்கள் வந்து ஒப்பந்தத்தை மீறிட்டு வந்து இருக்கிறாங்க அப்ப இவர்களுக்கு ஒப்பந்தம் கொடுப்பது நபிசுலா மக்கள் யாருமே சரியின்னு கருதல அங்க இருக்கக்கூடிய எந்த மக்களும் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை சரியின்னு கருதவே இல்லை இப்ப என்னதுன்னு சொன்னா ஆனா நபிசுல்லாஸ்லம் சிலருடைய இந்த இந்த ஈவெண்ட்ல இது அல்லாது சிலருடைய பாதுகாப்புல நபிசுல்லா ஏத்திருக்கிறாங்க காபிர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை உதாரணமாக உம்மு உம் அது இல்லானா இவங்க வந்து ஒரு இஸ்லாம் முஸ்லீம் அல்லாத ஒரு நபருக்கு அபயம் அளித்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப பாதுகாப்பு அப்படிங்கறத பத்தி இமாமா சுபேஜ் ராமத்துல இந்த கமாண்ட் படி இவங்க ஒப்பந்தத்தை மீறிட்ட காரணத்தினால இவர்களுக்கு யாருமே வந்து பாதுகாப்பும் கொடுக்கல கொடுத்திருந்தாலும் நபிசுல்லம் அதை அங்கீகரித்திருக்க மாட்டாங்க அப்படிங்கறத நாம இங்க கருத்துல கொள்ள முடியும் அப்ப என்ன இங்க நம்ம சூழலை கருத்தில் கொள்ளணும் முழுவதுமாக பிளாஸ்டாக போய் பார்க்கணும் ஒரு எட்டு ஒன்பது வருடத்துக்கு முன்னாடி நம்பிக்கு மக்காவில எந்த அளவு துன்பங்கள் அடித்து உதைத்து எச்சிய துப்பி செருப்புகளால் அடிச்சு மண்ணை மண்ணை வாய் தூக்கி அடிச்சு அந்த அளவு துன்பம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கல்களை சிலைகளை மண்ண உங்களால உங்கள் கைகளால் படைச்ச நீங்க வணங்காதீங்க படைச்ச இறைவன் ஒருவனே வணங்கு ஒரே காரணத்துக்காக சொந்த பார்க்காம நல்ல ஒரு மனிதர் பார்க்காம அவரை போட்டு அடிச்சு துன்புறுத்தி கொண்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து கெஞ்சக்கூடிய மக்கள் அதுவும் அந்த மக்கள் கூட இல்லாத அவர்களுடைய தலைவரே வந்து ஒவ்வொரு வீடா போய் கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கெஞ்சக்கூடிய சூழலுக்கு அல்லா தாலா கொண்டு வந்து அதுதான் அல்லா தலா திருக்குறான்களில் மூன்றாவது அத்தியாயத்தில் ஒன்பதாம் அவசரத்தில் அல்லா தாலா சொல்லி விசுவாசம் கொண்டவர்களே நீங்க தைரியத்தை இழந்துவிட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் மிக்க மேலானவர்கள் அப்படின்னு அல்லாஹால மூன்றாவது அத்தியாயத்தில் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சொல்லி காட்டுறோம் இந்த வசனங்கள் இருக்கு இந்த குறிப்பிட்ட வசனம் இருக்குது உகதுடையிலே பதற்களத்துல மக்கள் வெற்றி கொண்ட பிறகு அவர்கள் மமதை அலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அல்ல அவர்களுக்கு எச்சரிக்கை விதமா எச்சரிக்கை கொடுக்கிற விதமா அல்லாத ஆயத்தே இருக்கும் நீங்க ஜெயிக்கணும் உங்க திறமையால நீங்க வெளில நீங்க அம்புகளை எய்தது கிடையாது அல்லாதான் எய்தான் அல்லா உங்களுக்கு மடக்குகளை கொண்டு உதவி அளித்தான் அப்படின்னு அவர்களுக்கு அகங்காரம் வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி அல்லா தரிப்பது கொடுத்தான் உகது காலத்துல தோத்துட்டாங்க தோத்த பிறகு ஆறுதல் அளிக்கும் வகையில நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நம்பிக்கையாளர்கள் நீங்க தான் வெற்றி கொள்வீங்க அதுவும் ஒரு தோல்விக்கு பின்னாடி இறங்கிய ஒரு வசனம் மேலும் வந்து அல்லாஹலா அதே அத்தியாயத்துல மூன்றாவது அத்தியாயத்துல இருநூறாவது வசனத்துல அல்லா தலா சொல்லி காட்டுறோம் அதாவது விஸ்வாசம் கொண்டோரே நீங்கள் பொறுமையை கை கடைபிடியுங்கள் மேலும் எதிரியை சந்திக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் மேலும் எதிரியை எதிர்க்க எந்த நேரமும் சித்தமாயிருங்கள் அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இம்மையிலும் அறுமையிலும் வெற்றி அடைவீர்கள் அதாவது அல்லா தலா இங்க ஒரே மூலச்சொல்லில் இருந்து வந்த இரண்டு வார்த்தையை பயன்படுத்துறான் இதுல வந்து யா ஐயல்லும் விசுவாசம் கொண்ட ஒரு உஷ்பிரிவு அதே மூலம் சாபிரூ அப்படின்னு சொல்லிக்காட்டா இது ரெண்டுமே ஒரே சொல்லிலிருந்து பிறந்ததுதான் ஒண்ணு ஜென்ரலா நீங்க பொறுமையா இருங்க அப்படிங்கிற ஒரு வசனம் ஒரு ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை வந்து எதிரிகளும் பொறுமையா இருக்கிறாங்க அவர்களை விட நீங்க பொறுமையில் அதிகமாக அவர்களை பொறுமையில் நீங்க வெற்றி கொள்ளணும் அவர்களுக்கு தலைவர் வீடு வீடாக வந்து கெஞ்சக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தலா ஏற்படுத்தி கொடுத்தான் இன்னைக்கும் அதே நடக்குது இன்னைக்கும் அதே வசனம் தான் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் முழு உலகமும் முஸ்லிம்கள் மக்களோட சகாபாக்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழ்ந்தாங்களோ கிட்டத்தட்ட நாமும் அதே சூழலுடைய வாக்குறுதி அல்லா வெற்றியை கொடுத்தே தான் தீர்வோம் எப்படி தோல்வி அடைஞ்சபோது அல்லாஹ் இந்த மாதிரி வசனங்களை இறக்கி ஆறுதல் அளித்தானோ இந்த வசனங்களை நாம மக்களுக்கு நினைவூட்டி எப்படியாவது நாம வெற்றியாளர்களாவோம் நீங்க கவலைக்கூடாதீங்க நாம தான் வெற்றியாளர்களாவோம் முஸ்லிம்கள் ஈமான் கொண்டவர்கள் தான் அவர்களுக்கு தான் இறுதியில் வெற்றி குறிப்பிடணும் நாம பொதுவாகவே நாம பழகினோம் பழகினோம் பழகினோம் முஸ்லீம்கள் மைனாரிட்டி பழகினோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது கோடிக்கும் மேலே பாப்புலேஷன் நம்மளிடத்துல சொல்லி காட்டினாங்களே ஒரு காலம் வரும் கடல் நுரையளவு நீங்க அதிகமாக இருப்பீங்க ஆனா எப்படி உணவு உண்ணப்படும் அந்த எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண ஒரு உணவு இருக்கு உணவு தட்டை எதிரிகள் பாய்ந்து வரும்போது எப்படி ஒரு உணவு எந்த ரெஸ்பான்ஸும் ஒரு சாதாரண ஒரு விலங்கு ஒரு கொசு அடிச்சா கூட அடிக்கப்பறம் உணவு வந்து நகருமா ஒண்ணுமே அந்த அளவு இருப்பீங்க இருந்தாலும் நீங்க வந்து தாக்குதலுக்கு உள்ளாவீங்க அப்புறம் சகாபாக்கள் கேட்பாங்க யாரும் எதனால அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள வகன் அதிகமாயிடும் வாழனுங்கிற ஆசை மரணிக்கணும் மரணத்தின் மீதான பயம் உங்களுக்கு வந்து அதிகமாயிரும் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதேதான் நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு எல்லாமே முஸ்லிம்கள் கையில உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான வாட்டர் சோர்ஸ் நீர் ஆதாரங்கள் இஸ்லாமிய நாடுகளில் தான் இருக்கு இன்னைக்கு அதிகமான கனிம வளங்கள் பெட்ரோலா இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் எல்லாமே முஸ்லிம்கள் கையில தான் இருக்கு செல்வ செழிப்புல மக்கள் திளைச்சிருக்கிறார்கள் அப்ப அப்படி இருந்தோம் நம்ம இடத்துல வகன் இருக்கிறனால நாமனால நம்மளால வெற்றி கொள்ள முடியல முழு உலகமும் இஸ்லாமிய எதிர்ப்பு நடந்து கொண்டுதான் இருக்கு அப்ப நாம மக்களுக்கு மத்தியில் இது போன்ற வரலாறுகளை எடுத்து சொல்லி நாம தான் வெற்றியாளர்களாவோம் அப்படிங்கிற அல்லாவுடைய நற்செய்தியை மக்களிடத்துல எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத நாம இங்கே கருத்தில் கொள்ளணும் அப்ப நபிசர் அஸ்லம் என்ன பண்றாங்க அடுத்ததாக நபிசல்ல மக்காவை மக்காவை நோக்கி புறப்படுறதுக்காக ஆயத்தை மாறாங்க அப்படிங்கிறத நம்ம நபிச அரசு மறைச்சு வச்சுதான் போகணும் இதை வெளிப்படையாக நம்ம போகாம மறைமுகமாக தாக்கணும் அப்படின்னு ஆயத்தமாகி முஸ்லீம் மத்தியில் சொல்லி தானே பெரிய படையை திரட்ட போறாங்க தனியாக போறாங்க மறைக்க முடியும் எல்லாத்திரையும் சொல்லுன்னு சொன்னோம் எல்லாத்திட்டையும் சொல்லி நீங்க இதை வெளிப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் படையை திரட்டிட்டு திரட்டிக்கொண்டிருக்கும் போது என்ன ஆகும் சொன்னா நபிசிரசம் ஒரு கட்டத்தில் மூன்று சகாபாக்களை ஜுபைர்பின் அவாம் ரதி அலிபின் அபிதா ரூ அல் மக்தாத் பின் அஸ்வத் ரயில்லா இந்த மூணு பேர்த்தையும் நபிசுல்லா அலுவலம் ரவுலத் காக் அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்பி அதாவது மதிநாட்டு மக்காக்கு போற இடத்துல ஒரு இடம் அந்த இடத்துக்கு அனுப்பி ஒரு பெண் போயிட்டு இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெண்ண நீங்க பாப்பீங்க அந்த பெண் இடத்துல ஒரு கடிதம் இருக்கும் அந்த கடிதத்தை நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நபிசுல்லம் இந்த மூணு பேத்துக்கு நபிசுலா பொறுப்பு கொடுத்து அனுப்புறாங்க இந்த மூணு பேரும் அதே போறாங்க போன உடனே அந்த பெண் கேட்குறாங்க நீங்க அந்த லெட்டரை கொடுங்க கடிதத்தை கொடுங்க பெண் மலுப்புறாங்க இல்ல எந்த இது எந்த கடிதம் இல்லையே அப்படின்னு இவங்களுக்கு தெரியும் நபி சொன்னா உறுதியா அது இருக்கும் அப்படின்னு தெரியும் இவங்க மறைச்சு வச்சு ஒரு லெட்டர் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க மக்காவுக்கு இந்த மூன்று சகாபாக்களுக்கு தெளிவா தெரியும் நபிசுராஜத்துக்கு வகி வந்து வகி வந்துருச்சு அல்லாவிடம் இருந்து அப்ப நீங்க கொடுக்கல அப்படின்னா நாங்க செக் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கோம் நாங்க எடுத்தாது நாங்க எடுத்தா சரியா இருக்காது நாங்க தேடல ஒரு லெட்டர் நம்ம தேடுறோம் ஒருத்தன் ஒரு பொருளை வரைச்சு வச்சிருக்காங்க அவங்களை தொடாம தேட முடியாது தேடும் போது அவனுடைய எங்க ஆடைக்குள்ள வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கட்டாயமும் ஏற்படும் இப்ப நாங்க தேடனா சரி வராது நீயா கொடுத்துரு அப்படின்னு அவங்க மார்னிங் கொடுக்குறாங்க உடனே சூழ்நிலையை புரிஞ்சுக்கொண்ட அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அவங்க தல தலை முடிக்குள்ள லெட்டரை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த லெட்டரை எடுத்து அந்த சகாபாக்கன் கையில் கொடுத்தடுறாங்க இந்த லெட்டர் யார் தந்து போகுதுன்னு சொன்னா ஹாத்தி பின் அபிபல் தா இவர் ஒரு லெட்டர் போடுறார் மக்காவுக்கு எதுக்குன்னு சொன்னா இந்த மாதிரி படையை கிளம்பி கொண்டு இருக்குது இந்த தகவலை நபிசுராசனுடைய பிளான் எல்லாமே சீக்கிரட் பிளான் எல்லாத்தையுமே இவர் இந்த லெட்டர்ல குறிப்பிட்டு மக்காவுக்கு அனுப்புறாரு இந்த பெண்ணிட்ட கொடுத்து இப்ப நபிசுராவாசம் என்ன பண்றாங்க ஆத்திபுரது இல்லான்னு கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி கேட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணனீங்களே எதுக்கு நீங்க வந்து பண்ணனீங்க அப்படின்னு கேட்கும்போது யார சூழ்லா வல்லாஹி நான் வந்து அல்லாஹின் மீது ஆணையாக நான் முருத்ததாக போகல அதே போல உங்களுடைய பிளானெல்லாம் அங்க சொல்லி நான் வந்து ஸ்பை வேலையும் பார்க்கல ஒற்ற வேலையும் பார்க்கல என்னுடைய குடும்பத்தார்கள் அங்க இருக்கிறாங்க இவர் வந்து குறைசி கோத்தரத்தை சார்ந்தவர் கிடையாது குறைசிகள் அவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது பாத்துக்குவாங்க என் குடும்பத்தை கைவிட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல நான் வந்து நீங்க பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படிங்கறதுக்காக இந்த பெண்ண்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவருடைய அவருடைய தரப்பு நியாயத்தை சொல்றார் இப்ப கேட்ட உடனே உமர் ரது அங்க சபையிலே தான் உமரதுலானு இருக்கிறார் உமர் ரீதியானு உடனே இவரை வந்து நான் அவருடைய தலையை நான் எடுத்துறேன் சஹிப் புகார் நீண்ட அறிவிப்பு தலையை நான் எடுத்துடுறேன் நீங்க யாராவது நீங்க கட்டளை இடுங்க அப்படின்ன பிறகு நபிசுல்ல உமர் உமர் ரானு அமைதிப்படுத்துறாங்க அமைதிப்படுத்திட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கு நினைவு இவர் பத்ரில் கலந்து கொண்ட சகாபாக்கள் ஒருவர் அதனால வந்து நீங்க விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஏன் இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா கலந்து கொண்ட நபர்களுடைய முன்பின் பாவங்களை அல்லா மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நல்லா வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அப்ப அந்த வாக்குறுதியின்படி பின்னாடி இவர் செஞ்ச பாவமாக இருந்தாலும் அதை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அல்லா அல்லாஹாலா சொன்னனால நம்ம இவரை விட்டுருவோம் அப்படின்னு நபிசுல்லாஸ்லம் அவங்களை விட்டுற சொல்லிடறாங்க இங்கே நம்ம கருத்தில கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா முதலாவது நபிசுலா அலுவலம் அவருடைய செயலை அங்கீகரிக்கல பத்ல கொலை செய்ய விட்டுறோம் அல்லாவும் வந்து அறுபதாவது அத்தியாயத்தலாம் ஒரு வசனமும் இவரை குறித்து வசனம் ஆரம்ப வசனங்கள் முழுவதுமே இவரை குறித்து தான் இருக்கும் சூரத்து முன்தகினால முதலாவது வசனம் ஈமான் கொண்டவர்களே என்னுடைய விரோதிகளை உங்களுடைய உங்களுடைய விரோதியையும் அவன்பால் உங்கள் நேசத்தை சேர்த்து வைக்கின்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீங்க அதாவது என்னுடைய விரோதிகளை உங்களுடைய நண்பர்களாக நீங்க எடுத்துக் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனென்றால் சத்தியத்திலிருந்து உங்களிடம் வந்த வேதத்தை திட்டமாக அவர்கள் நிராகரித்தும் விட்டனர் உங்கள் ரச்சகனாகிய அல்லாவை நீங்கள் விசுவசித்ததற்காக நம்முடைய தூதரையும் உங்களையும் உங்கள் இல்லங்களில் இருந்து வெளியேற்றுகிறார்கள் விஸ்வாசிகளே என் பாதையில் ஜிகாது செய்வதற்காகவும் என் பொருத்தத்தை தேடியும் நீங்கள் விடுவீர்களா ஏன் அவர்களை நண்பர்களாக நீங்கள் எடுத்துக் ஆனால் நீங்களோ அவர்கள் நேசத்தின் காரணமாக செய்தியை மறைமுகமாக சேர்த்து வெளிப்படுத்திவிட்டதையும் நானோ நன்கறிவேன் அப்படிங்கிறான் அல்ல இன்னும் உங்களில் யார் இதை செய்கின்றாரோ அவர் நேரான பாதையை திட்டமாக தவறவிட்டு விட்டார் அப்படின்னு அல்லா தலா சொல்றேன் இந்த சம்பவத்தை தொடர்ந்து விமர்சித்து அல்லாவு பதிவு செஞ்சாவது சொன்னா நபிசுல்லா அவர்களை விட்டுறாங்க நாம இங்க கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களுடைய பிளான முஸ்லீம்களுடைய செயல் திட்டத்தை வெளியில் சொல்வது எப்பேற்பட்ட ஒரு குற்றம் இதை குறிப்பா இன்னைக்கு பல நபர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் பல நபர்கள் அறிஞர்கள் அப்படிங்கிற போர்வையில் கூட பல நபர்கள் இஸ்லாமியாக மக்களை பத்திய கூட பல நபர்கள் இன்னைக்கு மற்ற மற்ற தாவாவுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தகவல் கொடுக்க பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து ஒரு குஃரான காரியம் அப்படிப்பாக இந்த காலத்துல பல நாடுகள்ல குறிப்பாக இன்னைக்கு பல நாடுகளுடைய சீக்கிரட் ஏஜென்சிகளுக்கு முஸ்லீம்கள் அவங்க வந்து தகவல் கொடுத்துக் கொண்டிருக்க அதிகாரப்பூர்வமாக பார்க்க முடியுது மறைமுகமாக நம்ம பக்கத்திலே இருப்பாங்க தொழுவாங்க நம்மளுடைய செய்திகளை அவர்களுக்கு சீக்கிரட் ஏஜென்சி பல எல்லா நாடுகளுக்கும் சீக்கிரி இருக்கு நமக்கு தெரியும் இந்தியாவுக்கு ரா போல இஸ்ரேலுக்கு மொசாத் போல ஒவ்வொரு நாடுக்கும் சீக்கிரட் ஏஜென்சி இருக்கு அவங்க அவங்களுடைய நபர்களை பரவ விட்டு தகவல் பெற்றுக் கொண்டுதான் இருப்பாங்க முஸ்லீம்களாக தாடி தொப்பி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்மளுடைய கலந்த நபர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம கருத்துல கொள்ளணும் பற்றிய வசனம் தான் இது அல்லாதா எவ்வளவு கடுமையான முறையில விமர்சிச்சு ஆயத்தரைக்கிறான் அப்படிங்கறத நாம இங்க கருத்துல கொள்ளணும் இப்ப என்ன சொன்னா இந்த குறிப்பாக இந்த ஒற்றர்களை பத்தி ஸ்பை வேலை பாக்குறாங்களே அவர்களை பத்தி இமாம்கள் வந்து என்ன கருத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இங்க பாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் அவங்க காபீராக இருந்தா அனைத்து உலமாக்களும் அனைத்து அறிஞர்களும் ஒரு காபீர் முஸ்லீமுக்கு எதிராக அவர் வந்து கொலை செய்யப்படணும் இதே வந்து ஒரு திம்மி வேதத்தை உடையவர்கள் இஸ்லாமிய அரசுக்கு வரிகட்டி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அபுலா சொல்லி கட்டுறாரு அவங்களுக்கு வந்து தண்டறை கொடுக்கணும் அவர்கள் உடல்ல சாட்டை எடியாகவோ குச்சி வச்சா அடிச்சோ அவர்களுக்கு வந்து உடல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்து அவர்களை அவர்களுக்கு கைரியாவும் சிறையிலும் அடைக்கணும் அதே போல இமாம் ஷாஃபிர் அஹமத்துள்ளாளி மாணிக்க அகம்துள்ளாளிகளா அவர்கள் திம்மியாக இருந்தாலும் ஸ்வை வேலை பார்த்தாங்க சொன்னா அவர்கள் கொலை செய்யப்படணும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க ஒருவேளை முஸ்லீமாக இருந்தா முஸ்லீமாக இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு இமாம் ஹனஃபிர் அமத்துலாளி ஷாஃபிர் அஹத்துள்ளாலி என்ன கருத்து இருக்காங்க சொன்னா இவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் கசையடி மூலமாகவோ அல்லது அவர்களுக்கு உடல் ரீதியாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு ஆனா அவர்கள் வந்து கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்தில் இருக்காங்க இமாம் மாளிகளை வந்து எந்த கருத்துல இருக்காரு சொன்னா இது வந்து அந்தந்த ஆட்சியாளரை பொறுத்து நபிசரா சொன்ன ஒரு முடிவு எடுத்தாங்க உபரத இல்லாம ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க இப்ப அந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய இமாம் ஆட்சியாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் கொலை செய்யணும்னு நினைச்சா கொலை செய்வதற்கும் உரிய ஒரு குற்றம் தான் இதுல இந்த இருந்தாலும் மக்காவை நோக்கிய பயணத்தில் இருந்தாலும் நபிசுராசம் ஆரம்பத்தில் நோம்பு வச்சுட்டு போறாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எழுத்துட்டு சொல்லி நோன்பு முடிச்சு இனிமேட்டு வந்து நோம்பு வைக்காது அப்படின்னு சகாபாக்களுக்கும் கட்டளை தொடங்கில் பத்தாயிரம் சகாபாக்கள் சுமார் சகாபாக்கள் இருக்கிறதுக்கு நபித்துவம் கிடைத்தது முதல் இந்த ஈவென்ட் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட போர் வரைக்கும் அதிகமான தொகையை கொண்ட படை எதுன்னு சொன்னா இதுவாகதான் இருந்துச்சுல்லா அடுத்தடுத்த அமர்வுகள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அல்லாஹு தாலா அல்லாஹ் குறிப்பிடக்கூடியது போல அல்லாவு தலா குரானில் கட்டளையிட்டு இருப்பது போல நமக்கு வாக்குறுதி சுப செய்தி சொல்லி இருப்பது போல அல்லாஹால பொறுமையை நமக்கு பொறுமையாக இருக்க முடியும் முஸ்லீமாக இருந்தால் நீங்க தான் வெற்றி கொள்வீங்க இந்த கட்டளைக்கு ஏற்ப மீது ஆதரவு வைத்து அல்லாவுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி வேண்டும் வாகமலி அரிம வர வர